அப்துல்லா பின் ஜயித் அலி அல்லாஹர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி நபிசலுல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் செய்தது போன்று ஒழு செய்து காட்டினார்கள் பாத்திரத்தில் இருந்து தண்ணீரை தமது கையில் ஊற்றி முன் இரு கைகளையும் பின்னர் தமது இரு கைகளையும் மூட்டு வரை இருமுறை கழுவினார்கள் பின்னர் தமது கையை பாத்திரத்தில் நுடைத்து தமது தலையை தழுவினார்கள் இரு கைகளையும் தலையில் வைத்து பின் பின்பக்கம் கொண்டு வந்து பின்னர் பின்பக்கத்திலிருந்து முன்பக்கம் கொண்டு வந்தார்கள் இவ்வாறு ஒரு தடவை செய்தார்கள் பின்னர் தமது இரு கால்களையும் கரண்டை வரை கழுவினார்கள்